வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய நண்பர்களை பார்த்திருப்போம் அல்லது பழகி இருப்போம் நான் எல்லா நண்பர்களையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல சேர்த்து கொண்டுட்டு போறோமா அப்படின்னு நிச்சயமா இருக்காது என்றால் நம்முடைய பள்ளி பருவத்துல ஒரு நட்பு வட்டாரம் இருந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சிலரோடு நட்பு இருக்கலாம் பிறகு அன்றாட வாழ்வில் பணியில் செல்லும் பொழுது பணியாற்றக்கூடிய இடத்தில் அல்லது அதே துறையிலே பணியாற்றக்கூடிய வேறு இடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்மளுடைய நட்பினுடைய எல்லையும் சரி நண்பர்களும் சரி மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் உண்மையான நட்பு அல்லது உண்மையான நண்பர்கள் அப்படின்னு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலர் நிச்சயமாக இருப்பார்கள் ஏனென்றால் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயம் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் நம்முடைய துன்பத்திலே அல்லது ஏதேனும் ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நமக்கு உதவக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மோடே பயணிப்பார்கள் நம்மோடு பயணிப்பது மட்டுமல்ல நம்முடைய நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தி கொண்டே இருப்பார்கள் இது போன்ற நட்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுமா அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க ஆனால் கிடைத்தவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பொதுவாக உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் மகிழ்ச்சியான தருடங்களில் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய பேர் இருப்பார்கள் அல்லது மகிழ்ச்சியான தருடங்களை இன்னும் நீட்டிப்பதற்கு ஆலோசனை வழங்க முன்வருவார்கள் ஆனால் நமக்கு ஏதேனும் துன்பமோ ஒரு ஆபத்தான காலகட்டமோ நேரும் பொழுது காண முடியாது ஆனால் ஒரு உறவுகளும் சில நண்பர்களும் நம்மோடே இருந்து அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட உறுதுணையாக இருப்பார்கள் ஆக அத்தகைய நட்பை நாம் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் மறந்து விடக்கூடாது விட்டுவிடவும் கூடாது அது நட்பு இருப்பதுதான் மனித வாழ்க்கையில் நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு வாழ வழிவகுக்கும் அத்தகைய நம்பிக்கையோடு வாழ நமக்கு ஓரிரு நண்பர்கள் கிடைப்பார்களா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காமல் நாம் பிறருக்கு அவ்வாறு உதவி செய்து பிறருடைய அபிமானத்தை பெற்று சிறந்த நண்பராக நாம் இருக்க விரும்பினால் நிச்சயம் நமக்கும் நல்ல நட்பு கிடைக்காமல் போகாது இந்த நட்பு குறித்து வள்ளுவர் சொல்லும் பொழுது எவர் ஒருவருக்கு ஒரு ஆபத்தான துன்பமான காலத்தில் உதவுகிறார்களோ அந்த உதவியினை அந்த நட்பினை ஏழேழு ஜென்மங்கள் எடுத்த போதிலும் மறந்துவிடக்கூடாது மறக்காமல் அந்த நட்பினை போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆக அத்தகைய நண்பர்களை நாமும் பெற்று நாமும் பிறருக்கு அத்தகைய நட்பினை கொடுத்து சிறந்த நண்பர்களாக இந்த உலகில் நம்பிக்கையோடு வாழ வழிவகை செய்து கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினொன்று செய்ல் எண் நூற்றி ஏழு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு மீண்டும் குரல் எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி